ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விகாரி புது வருஷப்பரப்பு இன்றைய தினம் வருஷப்பரப்பு தினம் இந்த வருஷத்திலிருந்து இந்த தினத்திலிருந்து இந்த வருஷம் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய நவகிரகங்கள் ஸ்தானத்தை மாற்றிக்கிறார் இன்றைய தினத்திலிருந்து வருஷ தேவத்தை மாறுபடுறது நவகிரகங்கள்தான் இந்த தேசத்தை ஒன்பது ஸ்தானத்துக்கு ஸ்தானங்களாக ஒன்பது போஸ்டுகள் வச்சுண்டு இந்த தேசத்தை நடத்துகிறார் இது எப்படி தீர்மானம் பண்ணப்படுறது அப்படின்னா சாந்திரமானப்படி வருஷப்பரப்பு என்ன கிழமையில் வருதோ அதாவது யுகாதி யுகாதி என்ன கிழமையில் வருதோ அந்த கிழமைக்கு உள்ள கிரகம்தான் ராஜா தமிழ் வருஷப்பிறப்பு என்ன கிழமையில் வருதோ அந்த கிழமைக்கு உள்ள கிரகம்தான் மந்திரி இப்படி தான் இது போல் தீர்மானம் பண்ணியிருக்கா ஜோதிஷத்தில் அதில் இந்த ஒன்பது ஸ்தானங்கள் என்னென்ன ஒன்பது போஸ்ட் என்னென்னா ராஜா மந்திரி சேனாதிபதி அர்காதிபதி சசியாதிபதி தான்யாதிபதி ரசாதிபதி நீரசாதிபதி மேகாதிபதி அப்படின்னு ஒன்பது அதிபதிகளாக இருக்கா கிரகங்கள் அதிலே இந்த வருஷம் வருஷதேவதி உமாமகேஸ்வரர் நம்முடைய இத்திஹாசம் சொல்கிற பொழுது கலோ லிங்கார்ச்சாயாம் பவதி விமுக்தி பரதரா இந்த கலியில லிங்கார்ச்சனம் அவசியம் பண்ணணும் பரமேஸ்வரனை ஆராதித்துதான் மோட்சத்தையே நாம் அடைய முடியும் அப்படின்னு இத்திகாசம் நமக்கு காட்டுறது மாதிரி இந்த விகாரி வருஷத்திற்கான தேவதை உமாமகேஸ்வரராக நமக்கு அமைஞ்சிருக்கு சிவாராதனம் நிறையா பண்ணணும்னு தெரியுது இந்த வருஷத்திற்கான ராஜா சனி இது விஷயமாக மகார்க மத்தியல்பதரா சுஷ்டிஹி அதர்மயுக்தா மனுஜா குவிருத்தாக தேஷ்வேவ கர்மஸ்வபி சஞ்சரந்தாதிக்கானாம் ரவிஜேப்தநாத்தே அதாவது பத்து பதினொன்று குடையவன் ஜீவனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியான சனி இந்த வருஷம் ராஜா குருவோடு சேர்ந்து சனி இருக்கார் இந்த வருஷம் அதற்கு குரு சண்டால யோகம்னு பெயர் இதற்கு ஜோதிஷர்கள் பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்கிறதுன்னு வழக்கம் குரு சண்டால யோகம்னு நமக்கு காண்பிச்சிருக்கா இந்த வருஷம் சனி குருவோடு சேர்ந்துருக்க குருவுக்கு எந்த ஒரு ஸ்தானமும் கொடுக்கப்படல்ல இந்த வருஷம் அதுவே நமக்கு ஒரு பீடையாக இருக்குது மேலும் சனியும் குருவும் சேர்ந்து தனுசில் இருக்கா இப்போது இந்த வருஷம் அதனால் மதம் சம்பந்தமான கலவரங்கள் நிறைய நடக்கும்னு தெரிகிறது மதத்தை பேர் மதங்கிற பேரில் நிறைய சண்டைகள் நடக்கும் ஆனால் அவரவர்கள் அவரவர்களுடைய காரியத்தை அநேகமாக செய்வார்கள் விலைவாசிகள் ஒரு தீர்மானம் பண்ணப்படாததாக இருக்கும் இந்த வருஷம் மந்திரி சூரியன் ராஜாமன்யோன்ய வைரித்தம் அனாவிருஷ்டிஸ்து சங்கரஹா அதர்ம நிரதாம்தியாக பாஸ்கரே சதி மந்திரினி ராஜகிரகமான சூரியன் பஞ்சமாதிபதி சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்று இருக்க மந்திரிஸ்தானத்தில் இந்த வருஷம் இருக்க அதனால் புதையல்கள் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராஜாங்கத்தில் நிறையா மாற்றங்கள் ஏற்படும் आक्षिप्नकू राजाक जास्तिपुर इन कक्ष कचरपुर राजयोग पूर्तियागूँ अनाधिपति शनि कृष्णभूमिस्तु फलिता कृष्णधान्य वर्धन अर्घवृद्धक्षय मंदे सैनाधिपे सती இந்த வருஷம் சேனாதிபதி சனி குரு வீட்டில் சனி சேர்ந்துருக்க அதனால் எல்லையில் பாதுகாப்பு அதிகப்படுத்தும்படியாக வரும் மேலும் ஆயுதங்கள் நிறைய வாங்க வேண்டி வரும் இந்த வருஷம் இராணுவ வீரர்களுக்கு வேலை பழு அதிகமாக இருக்கும் இந்த வருஷம்னு தெரியுறது கருப்பு நிறத்தில் உள்ள தானியங்கள் நிறைய விளையும் அதே போல் மழை நிறைய பெயர்க்கான வாய்ப்பு இருக்குது காத்துனால அலக்கழிக்கப்படும் மழை அடுத்ததாக அர்காதிபதி சனி அர்கசூன்யம் பலம் ஸ்வல்பம் வருஷஞ்சா கண்ட மண்டலே கிருஷ்ணபூமிஸ்து ஃபலிதா மந்தே அர்காதிபே சதி இந்த வருஷம் அர்காதிபதி சனி ஆட்சி பெற்ற குருவோடு சம்பந்தப்பட்டு சனி தங்கம் வெள்ளி செம்பு இது மாதிரியான உலோகங்களுடைய விலை ஒரு நிர்ணயம் இல்லாமல் இருக்கும் ஒரு சமயம் அதிகமாக இருக்கும் ஒரு சமயம் மிகவும் வீழ்ச்சியாக இருக்கும் முக்கியமாக பசு பட்சிகளுக்கு தீர்க்கமான வியாதிகள் ஜாஸ்தியாக வந்து பீடிக்கப்படும் சசியாதிபதி புதன் மந்தவஷ்டில் மந்த சசியம் மேகவாஞ்சதி சாக்காதி வர்த்தனம் செய்வ புதே சஸ்யாதிபே சதி இந்த வருஷம் சசியாதிபதி புதன் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் திருத்தீய ஷஷ்டஸ்தானாதிபதியான புதன் ஒன்பதில் நீச்சம் பெற்று புதன் இருக்கார் சீதோஷ்ண நிலைகள் மாறுபடும் அதனால் மழையும் அலக்கழிக்கப்படும் கோவில்களில் பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு பீடை போதனை உணவு சாப்பிடக்கூடிய விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கணும் அதில் வியாதியை கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் நிறைய சேர்ந்து போயிடும் தானியாதிபதி சந்திரன் பகு கஷீரப்பிரதா காவா சர்வே வியாதி விவர்ஜிதாக சுபிக்ஷம் சுக்ல தான்ய்ச்ச சந்திரே தானியாதிபேசதி சுகஸ்தானாதிபதியான சந்திரன் தான்யாதிபதியான பதவியோடு கூட கட்டக்கத்தில் ஆட்சி பெற்று சந்திரன் இருக்க அதனால் நல்லது நல்ல बहुक्षीरप्रदागावः பகுக்ஷீரப்பிரதாகாவகா பசுக்கள் நிறைய பால் கறக்கும் வியாதிகளுடைய வேகம் குறையும் சுபிக்ஷம் ஏற்படும் தேசத்தில் தான் வெள்ளை நிறத்தில் உள்ள தானியங்கள் நிறைய விளையக்கூடிய வருஷம் விபத்துக்கள் அங்கங்கே நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரயாணங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் காற்று நல்ல காற்றடிக்கக்கூடிய நாட்டில் நன்னா காற்றடிக்கும் மழை இந்த வருஷம் ஓரளவுக்கு கொடுக்கக்கூடியவனாக சந்திரன் இருக்கார் ரசாதிபதி சுக்ரன் கிருத தைல ததீனான் சர்கவருத்தி விரஜாதிஸ்துஃபலிதா சுக்ரே எதி ரசாதிபே இந்த வருஷம் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் தனசப்தமாதிபதியான அசுரராஜாவான சுக்ரன் ரசாதிபதிங்கிற ஸ்தானத்தோடு கூட பலம் பெற்று இராஜகிரகமான சூரியன் சம்பந்தத்தோடு சுக்ரன் இந்த வருஷம் இருக்கார் கும்பத்தில் சுக்கரன் நட்பு கிரகமாக இருக்க அதேனாலே சர்க்கரை புலி வெள்ளம் இது போன்ற திதிப்பு வஸ்துக்கள் நிறைய இனிப்பு வஸ்துக்களுடைய ஒரு இதுவும் குறையும் அதாவது வளர்ச்சி குறையும் குறைச்சலாக கிடைக்கும் இனிப்பு சம்பந்தமான வஸ்துக்கள் நெய் எண்ணெய் எண்ணெய் வித்து யங்கள் இவைகள் நிறைய விளையக்கூடிய வருஷம் நீரசாதிபதி ரெண்டு ஸ்வாடி விவிதாச்ச உத்தியத்தைஸ் நீரசே சதி தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்கள் நிறைய உற்பத்தியாகும் இந்த வருஷம் நீசாதிபதி புதன் விலை வீழ்ச்சி ஏற்படும் ராஜ்யத்தில் புதுசாக நிறைய சட்டத்திட்டங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரயாணங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த வருஷம் மேகாதிபதி சனி மத்திய சசிய மனர்கஞ்ச ஹண்டவ்ஷ்டிச்ச जायते, கிருஷ்ணதானிய சமிருத்திஷ மந்தே மேகாதிபே சதி இந்த வருஷம் மேகாதிபதி சனி முன்னாடி மழை இல்லாமல் பிற்பட்ட மழை நிறைய பெய்யும் நதிகளில் நிறையா ஜலம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குளங்கள் நிறையும் புஷ்பங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் வாசனை திரவியங்கள் அதிகமாக இந்த வருஷம் நமக்கு கிடைக்கிறது இதுதான் நவநாயகர்களாக கிரகங்கள் இருந்து நமக்கு கொடுக்கக்கூடியதான பலன்கள் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்